வணக்கம் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு நான் உங்கள் விஜய் நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலகில் அதிகமாக முட்டையிடும் உயிரினம் கரையான் மூன்று திருக்குறளுக்கு முதன் எழுதியவர் மனக்குடவர் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று உலகின் உற்பத்தியில் புகழ் பெற்ற இடம் எது இரண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கப்பல் படைக்காக அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்ட விமானம் தாங்கிய கப்பலின் பெயர் என்ன மூன்று ராஜஸ்தான் பாலைவனத்தில் விளையாத பெயர் எது நன்றி